229 அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய ஆடையில் இந்திரியம் பட்ட இடத்தை கழுவுவேன் அந்த ஆடையோடு நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு செல்வார்கள் ஆடையில் ஈரம் தெளிவாக தெரியும்